வணக்கம் செப்டம்பர் 3 இரண்டாயிரத்தி பத்தொன்பது நட்டணையின் பொது அறிவு குவியலுக்காக மங்களூரிலிருந்து ஸ்ரீதர் நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று டிசம்பர் மாதத்திலிருந்து அனைத்து வாகனங்களுக்கும் பாஸ்டாகை அரசு கட்டாயமாக்க உள்ளது இரண்டு புதுடில்லியில் மேம்படுத்தப்பட்ட உணவு பாதுகாப்பு மற்றும் தரத்திற்கான நிலையான உணவு மதிப்பு சங்கிலியின் தேசிய மாநாடு நடைபெற்றது 3. நேரு நினைவு அருங்காட்சியகத்தில் நடைபெற்ற விழாவில் மனு காந்தியின் டைரி என்ற புத்தகத்தை வெளியிட்டவர் ஸ்ரீ பிரகலாத் சிங் பட்டேல் இனி இன்றைய நற்றினை பொது அறிவு குவியலுக்கான கேள்விகள் ஒன்று எந்த நாட்டில் நடைபெற்ற உலக காவல்துறை மற்றும் தீயணைப்பு விளையாட்டுகளில் சிஐஎஸ் வீரர்கள் பத்து பதக்கங்களை வென்றனர் இரண்டு லோக்பாலின் செயலாளராக யார் நியமிக்கப்பட்டுள்ளார் மூன்று புதிய பாதுகாப்பு செயலாளராக யார் நியமிக்கப்பட்டுள்ளார் மீண்டும் சந்திப்போம் நன்றி